பாடம் நூற்றி முப்பத்தி இரண்டு கூறும் முதலில் கூறுபவர் ஒருவர் தான் இன்னும் உங்கள் மீது என பன்மை வார்த்தையால் கூற வேண்டும் பதில் கூறுபவர் என்று கூற வேண்டும் இவர் தன் பதிலில் என்று வாவ் எனும் இணைப்பு சொல்லை இணைத்தே கூற வேண்டும் இதுதான் விரும்பத்தக்க செயலாகும்